வணக்கம் ஆகஸ்ட் 8, 2019 பத்தொன்பது நட்டினின் பொது அறிவுக் குவியலுக்காக இருந்து ஆனி நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று 2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை தைவானுக்கு விற்க அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டு இந்திய ஆசியன் ட்ரொய்கா வர்த்தக அமைச்சர்கள் கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற்றது மூன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் 15. ஹெவி லிப்ட் சினூக் ஹெலிகாப்டர்களுக்கு இந்திய விமானப்படை உத்தரவிட்டது இனி இன்றைய கேள்விகள் 1. உலக மக்கள் தொகை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது 2. கார்கில் அஞ்சலி பாடலின் இசையமைப்பாளர் யார் 3. வலுவான மீன்வள மேலாண்மை கட்டமைப்பை நிறுவுவதற்கான புதிய திட்டத்தின் பெயர் என்ன வணக்கம் மீண்டும் சந்திப்போம்